அதனால எங்க வயலில் என்ன இருக்கும் நல்ல வாழைகள் அருமையா நூறு கொலையை போடும் போட்டாங்க குதிரைன்னு குதிரையே இருக்காது ஒரு ஜாடைக்கு குதிர மாதிரி இருக்குல்ல பாத்தீங்களா நெல்வயல் எல்லாம் நெற்கள் குதிரை போல இருக்கு சரி இப்ப என்ன யானை ஆச்சு குதிரை ஆச்சு அடுத்தது என்ன யானை குதிரை அடுத்தது தேர் தேர் தேர் எப்படி படம் போல இருக்கு அது சொன்னா இன்னும் அவருடைய தோன்றல் பெரும் தகடு தேர் காட்ட அரவர்கள் வீட்டிலையும் காவிரி புறக்கும் சங்கலிக்கு ஒவ்வொரு வேலையும் ஆயிரம் மூட்டை ஆயிரத்தி மூட்டை அப்படி வந்து நெல் காணும் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வண்டிதான் நிலமான வண்டி திருவண்ணாமலை காலை அப்படி போட்டு அவரு ஒரு ஒரு ஒரு வண்டியில கூடுமான வரைக்கும் எவ்வளவு ஏத்தலாமோ ஒரு அம்பது மூட்டை நாற்பது மூட்டை ஏற்றின அப்படியே பலு இருக்கும் மாட்டை கட்டி எங்கடா ராஜா வீட்டுக்கு போன தட்டிட்டு போட சக்கரங்கள் எல்லாம் அந்த வண்டி தேர் மாதிரி இருக்கான் எனவே தேர் காட்ட ஒரு விவசாய நாட்டுல இருக்கிறதுல ஒண்ணு கற்பனை பண்ணல எப்படியும் கரும்பு போட்டிருப்பான் ஒரு நெல் போட்டிருப்பேன் அவங்கவுங்க வீட்டையும் இருக்கும் இதெல்லாம் ஒண்ணு புரிச கற்பனை இல்ல இருப்பதை வைத்து ஆனா அப்படி சொன்ன அப்ப தேர் காட்டுனா இனி காலாட்படை என்ன அந்தந்த வயலையும் காலையில நாலரை மணிக்கு போயிடுவான் விவசாயிகள் நாலரை மணிக்கு போனா தீண்டு ராத்திரி ஏழரை மணிக்கு தான் வருவாங்க விவசாய நாடு தன்னுடைய உழைப்பையும் எண்ணத்தையும் வயல்லே போட்டுருவாங்க அப்படிதான் கிராமம் இருந்தது அப்படித்தான் கிராமம் சொல்லிருக்க ஒால் கூ நெல்லை போயே நம்ம இந்த புது போட்டு அந்த நெல்லு மண்ணுல இருக்கிற சத்தெல்லாம் எடுத்து விட்டோம் அது ஒண்ணு அரியன் பராபரமே அப்படின்னு ஆகிட்டு ஆமா இந்த புதிய உரம் புதிய உரம் போட்டு போட்டு அதனால என்ன ஆச்சுன்னா அந்த நிலத்தில இருக்கிற அந்த சக்தி பூரா இழுத்து இழுத்து விட்டுது அது பாவம் பொன் போட்டா பொன் விளையும் இப்ப மண் போட்டு மண் தான் விளையும் அதையும் புரிஞ்சு விட்டோம் பேராசை பேராசை இந்த புதிய உரம் போடுவதனால் அந்த மண்ணினுடைய அந்த ஆற்றல் பூரா இழுத்துடுத இழுத்துறது மட்டுமல்ல மண் மட்டுமல்ல அந்த விளைச்சல் இருக்கிற நெல்லல் கடுது நமக்கு நோய் வருது நோய் வருது வெங்காயம் எல்லாம் சின்ன வெங்காயம் கேட்டா சின்ன சின்னதா இருக்கும் பெரிய வெங்காயம் பெருத்து உத்தரத்துக்கு ஆகாது வெங்காயம் நல்லது காலையில் அருமையா பல்வளைக்கிட்டு ரெண்டு டம்ளர் நீரால சாப்பிடும் போது ரெண்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து சாப்பிட்டான்னு சொன்னா டாக்டர் அப்படின்னு பக்கமே திரும்ப வேண்டிய பக்கமே திரும்ப வேண்டிய ஒரு டம்ளர் நீர் ஆக ஆரம்பம் ரெண்டு சின்ன வெங்காயம் சாப்பிட்டுட்டா அவ்வளவு குளிச்சு அப்படிலாம் இருந்த காலம் இன்னைக்கு சின்ன வெங்காயம் கட்டு புரிஞ்சுக்கிறது ஏன் உரத்தை போட்டு வாயில வைக்க முடியல துப்ப வேண்டும் வேலைதான் ஏறி எல்லாம் கட்டுப்போச்சு திருவருள் தான் இனிமே நாட்டை காக்கணும்னா எந்த அரசோ எவனும் முடியாது அன்பிட் தகுதி இல்லை பெருமான் ஒரு கால் நாவுக்கிறது போன்றவரை வச்சு வச்சு வந்து எதேன்னு செய்தாலு இனி உய்வில்லை அப்படியே எல்லா வகையிலும் கல்வி நிலை எப்படி மண் நிலை எப்படி வாழ்நிலை எப்படி அரசியல் நிலை எப்படி என்ன பண்றது எப்படி எதனும் ஒன்னு டு ஒன்னு கட்டிருந்தா இத எப்படியா திருச்சுக்கலாம் எல்லாம் கெட்டு கிடக்கிற இடத்துல நீதான் நாவின் அருங்கலம் நமைச்சு வாயவி கோவிலுக்கு அருங்கலம் ஓட்டம் இல்லாம அரசனாக வந்து இந்த நாட்டை காக்கணும் ஒப்படைக்க வேண்டியதான் அப்படி போட்டு புலம்பல் தான் புலம்பல் தான் எனவே அந்த விளைஞர் ஆர்க்கூடி இருக்க காலையில நாலரை மணிக்கு போன அந்த விவசாயிகள் மாலையில ஏழரை மணி வரைக்கும் இல்லாங்களே என்னன்னு கேட்டா ஒவ்வொன்றும் எதேன்னு தோட்டத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா சரி ஒரு கொடி படந்ததுன்னு வச்சுங்க ஒரு அவர் கொடி போட்டுருந்தாங்க அப்படியே படந்திருக்காங்க காய்க்கும் ஒரு பந்தல் போட்டப்பா அடி பந்தல் போட்டு ஏற்றி விட்டுவாங்க அருமையா போடும் ஒரு அந்த இருக்கும் போது ஒரு வேலி இருந்து நினைச்சுங்க தாண்டி ஒரு நாய் இருப்ப நாய் வந்து எடுத்துடுவா எடுத்து அரைச்சிடுவான் இப்படி தன்னுடைய கவனம் பூரா தன்னுடைய அப்படி இருந்த ஒரு காலம் திருவள்ளுவர் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாழிந்து ஓடிவிடும் என்டா தம்பியும் உனக்கு ஏதாவது ரெண்டு ஏக்கர் நிலைமை இருக்கா இருக்குன்னு அந்த பக்கம் நீ போயா போலியா அது எனக்கு இருக்கிறே தெரியாதுங்க ஏதோ மேனேஜர் போயிட்டு வருவாரு ஒழிச்சடா போட நீங்க கல்யாணம் பண்ணிட்டு அப்ப என்ன சொல்றாங்க கல்யாணம் பண்ண அந்த தினமும் பகல எங்கேயாவது வேலைக்கு போனா கூட சாயந்தரம் வந்துடுமில்ல வீட்டுக்கு வீட்டுக்கு வலைமே இருந்தேன் சொல்வா மனைவி எங்கிங்க போறீங்க நீ பாட்டுக்கு எங்க போறீங்க எங்க வரீங்க என்ன செய்தி என்னான்னு தீனும் எனக்கு அப்படின்னா அப்ப தினமும் வீட்டு வரலாறு மனைவி எப்படி கோச்சுக்குவாளோ அது போலமும் சொந்த நிலத்துக்கு போகல கோச்சுக்குவாடா அதனால நிலம் இருக்கிறவங்க தினமும் தான் போகும் இப்படி போகாம இந்த பெருநிலக்கடார்கள் எல்லாம் இந்த குத்தைக்கும் வரத்துக்கு நிலத்தை ஒழிச்சான் ஒழிச்சான் தான் போறதுன்னு எப்படி வளரும் தான் போன உரியவன் போகணும் உடையவன் போன வேலை செய்யறது மற்றவங்க செஞ்சாலும் கூட என்னப்பா அந்த வேலு சரியா இல்லங்க அதை புல் மண்டி இருந்தா போவோம் தண்ணி இல்லாத நேரத்துல பிடிச்சா கண்ணுடி வயல வாய்க்கால தண்ணியும் போகணும் அப்படி எல்லாம் செய்யணும் என்ன இப்படி எல்லாம் சொல்லணும் செல்லான் கிழவன் இருப்பின் நிறம் புலந்து இல்லாழின்னு ஊறிவிடும் அப்போ ஒரு ஒரு கணவன் அந்த கணவன் தன் மனைவிக்கு எப்படி நடந்து கொள்ளணுமோ அது நிலத்துக்குரியவன் நிலத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் திருவள்ளுவர் நிலத்து பக்கம் போனாதான போச்சு ஒழிச்சோம் நிலத்தையும் ஒழிச்சோம் அதனால என்ன அந்த வினைஞர் ஆற் இருக்கே அந்த காலையில நாலரை மணிக்கு சென்றவங்க ஏழு மணிக்கு இருக்க ஏதேனும் ஒன்னு அந்த வயலில் என்ன வேற வேலை ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே மாட்டை ஊத்து விட்டு அது பாட்டுக்கு மாடுக்கு விட்டு ஆனா அந்த மாடு புல்ல தீங்கணுமே தவிர நெல் தீங்க விடாதுட்டு மாட்டுக்கு வயிறு போனோம் ஆனா அதே நேரத்தில் நமக்கு வயலும் கிடக்கூடாது சாய்ந்தரம் ஆறு மணிக்கு ஓட்டி வந்தாங்கன்னா மாடு எப்படி இருக்கும் அப்படியே திணறும் நல்லா புல்லு தின்னுட்டு தண்ணி குடிச்சுட்டு தானும் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துடும் அம்மாவாசை தான் சாய்கள் ஊர்ல இருக்கிறது வீட்டுல இருப்பான் மற்ற நாள் அப்படி இருந்த காலம் ஒரு காலம் அதனாலதான் வேலி ஆயுரம் விளையூட்டாக காவிரி புறக்கும் நாடு என்று பாடிய காலம் முயற்சியும் இயற்கையும் ஒருங்கிணை செய்யல தண்ணி தரவும் தரமாட்டிங்கிறேன் இப்ப அவன் வந்து தண்ணி நமக்கு தரல நான் எல்லாம் இருக்கிற காலத்துல இந்த மாதிரி அந்த வினைஞர் ஆட்போழி இருக்க அது காலாட்படை போல் இருக்கான் காலாட்படை போல் அப்போ எனவே நீங்க வயல பாத்தீங்கன்னா எங்களுடைய நால்வகை படையை பார்க்க வேண்டியதில்லை நால்வகை படையை பார்த்தால் வயலை பார்க்க வேண்டியதில்லை படையும் ஒன்றார்கள் இப்படி வயல் வளத்தை போய் வகை படைகளோடு ஓமித்த கவிஞர்கள் யார் யார் என்று பார்த்து எவரும் இல்லை என்றால் ஜெய்கிறாருடைய அறிவுத்திறன் உயர்ந்தது என்று கூறுக இருக்கும் என்றால் அவர் அணுகிய முறை எவ்வளவு அணுகிய முறை எவ்வாறு என்று ஒப்பிட்டு பார்க்க சொன்னும் இது போன்ற கவிகள் பிற இடத்துல இருக்குமானால் முதல்ல இருக்கான்னு பார்க்கணும் இல்லை என்றால் சேக்கலாருடைய கவிநலம் ஒரு பக்கம் மாண்புமிகு அமைச்சராக இருந்த படைகளோடு புரியதனாலே படையோடு அந்த வயலையும் ஒப்பிடுகிறார் என்று சொன்ன கவிஞர்களும் இந்த மாதிரி பாடுகிறார் வில்லிபுத்தூர் அவர் அணுகிய நம்முடைய சேர்க்கிறார் என்று ஒப்பிட்டு காண்களும் இலக்கிய வளர்ச்சிக்கு நல்லது இலக்கிய வளர்ச்சிக்கு நல்லது சிவம் நல்லவா தெருவருள் எப்படி எல்லாம் இப்படி போனி நம்ம சொல்லி அந்த ஆடுபாட்டு நரையாற்றும் நவி கழுத்தின் உடன் கூந்தல் புறையாற்ற மகரம்புதளி தந்தைவேடி மணி வண்ண சூறும் பிறக்கும் பெரும் வண்ணை நிறையாற்ற பொழுந்து படந்தேறும் நிலமையதால் அருமையான பாக்கு மரங்கள் என்ன பக்கத்துல அருமையான கொடிகள் என்ன இந்த கொடெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி பாக்கத்தில் அப்படி அப்படி மேலே நிற்கும் நல்ல இயற்கை வனப்பாக நல்ல மடிப்பொழிந்த நல்ல வயல் வளம் முடிந்திருக்கும்படியான மறுமேவு மலர்மேயமாக கடலின் உட்படியும் குருமேகம் என மண்டி உகைத்த கரும் கன்று போல் பருமேனி செங்கன் வரால் மடிமுட்ட பால் பொரியும் தானி கொண்டு கரை குரல் பத்திரைவாவி பார்த்தா நல்ல புலங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு எறும் மாடு உள்ளபடியே மகசும பசு மாடெல்லாம் வந்தது நாமளா பிடிச்சி இழுத்து கிளுத்து போனாதான் குளிக்கும் அது கூட தாண்டி தந்துடும் எருமிக்கு அப்படி இல்லை விட்டு முன்னா தானா படுத்து அதுக்கு என்ன பாருங்கிற அறிவா அதுக்கு எருமையை போய் நீ குளிக்கப்பட கிடையாது தண்ணிக்கு போய் அழைச்சிட்டு போகணும் கிடையாது போனால தானா உள்ள போயிருந்து பேசாம படுத்துடும் மொய்யார் தடம் பொய் முகேர் என்ன எல்லாம் திரும்ப இருக்கு அந்த மொய்யா தடமி புக்குன்னா கையால் குடையாது தலையால் குடையும் இப்படி திருவும் இருக்கும் கட்டி எழுத்து போனதான் குளிகப்படுத்த முடியும் அதனால அங்க இருக்க எருமையெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிற அந்த குளங்கள்ல அது போட்டு மேந்த மேடையூய்மை நீராண் அமையும் என்ன நீ எருமையெல்லாம் திருவம்பாம திருக்குறள் படிச்சது ஏன் நீங்க மிதக்கிறீங்கன்னா புறந்தூய் நீரான திருக்குறள் இருக்கு உடம்புல தூய்மை திருவள்ளுவர் சொன்னாரு கேட்டது அகந்தூய் வாய்மையால் காணப்படும் சிவஜீவு ஐயா உடம்பு அழுக்கெல்லாம் எதனால போகும்னாரு தண்ணி நாள போகும்னாரு ஒரு பையன் எம்ஏ பையன் ஏன் அந்த உள்ளத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்ப போகும்னாரு வாய்மையால் காணப்படும் வயிக்காத வாய்மை இருந்து உள்ளத்து இருக்கிற தூசுப்பெல்லாம் இருக்காது அப்படிங்களா உடம்புக்கு அப்ப வந்து சோப்பு தண்ணி உள்ளத்துக்கு சோப்பு வாய்மை வாய்மை இருக்கா உள்ளமும் தூய்மை உடலும் தூய்மையாக மொய்யோல் நிறைநீள முழு அலையங்களின் அலைய செய்ய தலின் அறிவிரல் செழுமுகையின் ஜிறப்ப மொய்யொடியின் எடக்கம் ஆடி என வெண்மதியை பைய மகள் கையணைத்தாற் போல் உயர்வ மலச்சோலி அப்படி இந்த சோல் அப்படியே தலித்து தளித்து பூத்து அப்படியே மேலே உயர்ந்திருக்குதான் மேலே நிலவாக அப்படியே பார்த்த உடனே அந்த நிலவினுடைய ஒடியவா அந்த நிலத்துக்கு நிலைமகள் பார்த்தாலாம் பார்த்துட்டு நிலாவை பார்த்து மேலேயே இருக்கீங்க வந்துட்டு போங்களேன் இங்க வந்து எங்க வீட்டுல தங்கிட்டு போங்களே என்று தன் கையினால அழைப்பது போல இருக்கான் யார நிலாவை நிலாவை அழைப்பது போல இருக்கான் இப்படி எல்லாம் சோலை வளம் அமைந்திருக்கின்றன என்றெல்லாம் சொல்லி எயில் உழவும் வளம் பதிகள் எங்கும் மனம் தங்கும் வயல் பயிர்க்கண் இயல் விடங்கள் பல பரந்து நெற்கூடுகளும் குடைமகளிர் விரவிய மாடமும் மேவி மயிர்குளமும் உயிர்குளமும் மாராட மறுங்காடும் ஒவ்வொரு வீடும் நல்ல நீ மிக உயர்ந்திருக்கு யாரு எவனு அஞ்சு பேர்ல ஐநூறு பேரில் உள்ள உல நுழைய முடியாது அவ்வளவு அருமையான கட்டுக்கோப்பா இருக்குது வீடுகள்லாம் சரி பயெல்லாம் அருமையான மனம் தங்கி நல்லாங்க நல்ல விடைச்சலுடைய நிலமாகவும் இருக்கிறது இனி ஒவ்வொரு வீட்டையும் எடுக்க வச்சிருக்கா இது வந்து எப்படி அடுத்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு பழைய நெல்லுக்கு நல்லா இருக்கு புது நெல் வந்து அவ்வளவு அடுத்து உடனே இது பண்ணும்னா சாதமும் கூடா இருக்கு கூடா இருக்கும் சுவையும் விடாது கொஞ்சம் பழகணும் நெல் அப்பதான் சரியாவது இப்ப அதுக்கெல்லாம் ஏது நேரம் கிடையாது நல்லா பழைய நெல் ரொம்ப அந்த பழைய நெல்லா இருந்து அத நல்ல பச்சைய நல்லா அரைத்து அந்த பச்சை அரிசிய அந்த பழ அரிசியை எடுத்து அருமையா சமையல் இருக்கும் புலுங்க எல்லாம் போடுற பழக்கமே இல்லை ஏன்னு கேட்டா புளுங்க போட்டா அப்பா சொன்னது அது வந்து ஏற்கனவே ஒரு தரம் புழுங்க வச்சுட்ட இப்ப ஒரு தரம் புழுங்குனா அது வந்து சாமிக்கு நிவதி பண்ணப்படாத இறைவனுக்கு நிவேதினத்துக்கு ஆவாது ரெண்டு தரம் புழுங்கப்படாது பழையதுன்னு பேர் பழையது விரதக்காரங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா நேற்று ராத்திரி வடிச்சது தண்ணி போட்டாச்சு நீண்ட காலையில் நேற்று இதில் பழையது சாப்பிடுற அதனால அது போல இதுவும் பழைய இதா போடும் நல்லா புழுங்கரிச்சு பயன்படுத்தவே மாட்டோங்களேன் தோசை கீசான் வித்தியாதிகள் தான் மணிமணிமணியா இருக்கும் இடையில கபடு நடக்காம இருந்தது நாலு மரக்காலுக்கு பன்னெண்டு மரக்கா அரிசி தேரும் இப்படி எல்லாம் இருந்த காலம் ஆதலால் அப்படி நெற்கூடுகள் எல்லாம் அவரோட வீட்டில் இருக்குமா வெயிற் கதிர்மென் கோடி மகளிர் மடமும் மூணாவது மாடில நாலாவது மாடில அருமையான பெண்பாளார் மகிழ்ச்சியோடு இருப்பாங்களாம் ஏன் என்று கேட்டா நல்ல அருமையான கணவன் நாடோ நல்ல நாடு அரசும் நல்ல அரசு உணவுக்கோ பஞ்சம் அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன என்ன குறையும் எம்பாய் ஒரு குறையும் இல்லை உங்களுக்கு அதனால மகிழ்ச்சியா மூணாவது மாடி நாலாவது மாடியில இருப்பாரலாம் இப்படி இருக்கிற இடம் மயிற் குலமும் முகர்கூலமும் மாறாமறுங்காடும் அங்க ரெண்டு மயில் பறந்து போவோம் போய் உட்காருமா உட்கார்ந்த உள்ள இந்த பெண்கள் ஆடும் போது அதை அவங்களை ஆடுறத பார்த்து தான் ஆடும் அதே போல மேகங்கள் என்ன பண்ணும்னு கேட்டா மேலிருந்து தவழுமா ஏன்னா அவ்வளவு உயரம் மாடி அதனால மேகங்கள் தவணுமா எனவே ஒரு பக்கம் மேகம் தவட இன்னொரு பக்கம் மயாட உள்ளே அவள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இப்படி இருப்பாங்க நாடென்ப நாடா வளர்த்தல எந்த ஒன்றிற்காக அடுத்த வீட்டுலயோ பக்கத்து வீட்லயோ எழுத்து வீட்டுலயோ கேட்கப்படாது பழக்கமே கேட்டு பழக்கமே மாறாக எழுத்த அடுத்த கூட எது கேட்டாலும் தருவாங்க அப்படி இருக்கணும் வீடு இப்படி எல்லாம் இருக்கிறதாம் அப்படியே அந்த திருமுனைப்பாடி நாடு அங்கே ஐயா இந்த பாடி நாடு இன்னும் என்ன சிறப்பு ஒரே ஒரு பாட்டுல முடிக்கிறேன் அறந்தரு நாக்கரசும் ஆலால சுந்தரரும் பிறந்தருளவுளதான இந்த திருமுனைப்பாடி நாட்டுல ரெண்டு பேர் நால்வர் ரெண்டு பேர் தோன்றினாங்க ஒருத்தர் அறந்தரு நாவுக்கரசும் நம்முடைய நாவுக்கரசர் சுந்தர பெ பெருமான் இரண்டு பேரும் ஒரு நாட்டில் தோன்றாங்க திருமணி பாட்டு நாடு தோன்றாங்க இந்த ரெண்டு பெருமக்கள் தோன்றிய நாடுன்னு சொன்னாலே போதுமே பெருமள அப்போ அந்த புறநான் புறநான் நாட்டுக்கு என்ன சிறப்புன்னாரு வயல்வளம் மற்றவையெல்லாம் சிறப்பா இருந்தாலும் கூட அந்த நாட்டில் வாழுகின்ற மக்கள் சிறந்தவங்களா இருந்தால்தான் நாட்டு சிறப்பு நாடாகு ஒன்று காடாகு ஒன்றோ அவலாகு ஒன்றோ விசையாக ஒன்று நாடா இருக்கட்டும் காடா இருக்கட்டும் பள்ளமா இருக்கட்டும் மேடா இருக்கட்டும் இவ்வடி நல்லவர் ஆடவர் அவ்வடி நல்லையில் வாடிய நிலமை நிலைமையே உன்னிடத்துல யார் வாடுகின்றார்களோ அவர்களைத்தான் உனக்கு மதிப்பே தவிர நீ நாடா இருந்தா என்ன மேலா இருந்தா பள்ளமா இருந்தா என்னடா நாட்டுக்கு பெருமை சான்றோர் ஆகவே அறந்தர நாவுக்கரசும் ஆளால சுந்தரமாக இரண்டு பெருமக்கள் அந்த நாட்டில் தோன்றும் என்றால் நாட்டின் பெருமை இன் இல்லை என்று சொல்லி குறிப்பிட நாட்டு பலன இனிநாட்டில் என பல ஊன்றும் மெய்வளங்கள் உங்க வன்மின்மையன நாட்டில் பே ஊர்கள் நல்ல ஊர்கள் நல்ல நல்ல ஆடல் மகளிர் நல்ல தெய்வம் பாலிக்கும் அந்த மால ஊர்களில் ஒரு ஊர் தான் இந்த திருவாமூர் சொல்லுடைய கவின தெய்வ நிறுவக்கும் திரு ஆம் ஊர் திருவாமூ திருவாமூன்னு தெரியுமா திரு ஆம் பெருமான அந்த தெய்வ நெறிய பெருக்கு ஊரை பிரித்து காட்டி நயம் படம் அந்த ஊரில் இடையே அந்த ஊரை யாராவது கொஞ்சம் கவலையா இருக்கிறாங்கன்னு கேட்டா பெண்களுடைய இடைதான் கவர்ன ஏன்னா மார்பகத்தினுடைய வழித்தாரே தான் அப்போ எந்த வருத்தமும் யாருக்கும் யாராவது ஏக்கமா இருக்காங்க கேட்டார் இந்த பெண்களை கிளம்பு இருக்குத ஒளித்தல் அதான் இயங்குமா ஏன்மா நடக்கும நீங்க அடிக்கடி அப்படி உயர்ந்து இறங்கிப்பாருங்க அதான் இறங்கும் இறங்க ஒலிக்கும் அது அடக்கும் போது வேற இறங்கும்போது யாரையும் இருக்க மாட்டாங்க எல்லா மீனா ஓம் ஆடனும் அந்த உள்ள என்ன தான் படுத்துட்டு நீ இதே கேச மேல ரெண்டு மாடி இப்ப ஆரின் ஆகவே அவர்கள் செல்வாடம் சென்று மதிதோய செல்கின்ற செல்வர் சிற்றம் பெரியப்பட்டது செல்வ நிர்மம் செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வில்லை சிற்றம் எத்தும் கல்வி செல்வம் என்னீங்க வயசு என்ன இருக்கலாம் ஆரியா கம்பாது எட்டு வயசு பூனூல் கல்யாணம் அப்படி போயிருக்கு பூனூல் கல்யாணங்கிறது ஏழு வயசுல பண்ணணும் எட்டு எனவே நலத்தலத்தின் கண் விளையா தனிப்பியில் அனைத்து நதின் வடுவாத நடைமறை குடிநாப்பன் ஒழுக்கன் மேதக்கன் குழந்தன் வரும் பெருமை குறுக்குடி விளங்கும் குடிய குறுகையுந்த இனத்துல அவரவர்களுக்கு தனித்தனி பிரிவு குறுக்குடி அதனால ஒரு கூட ஒரு விதில் வந்து எடுத்துக்காங்க அண்ணன் தம்பி கருதுமெல்லாம் ரொம்ப கருதுவாங்க அரிய பண்பு ஏன் சித்தி அவர்களுக்கு ஆண்டு இயற்கை குடியில ஆறு இருந்தார் ரொம்ப ஒரு பெரியவர் அவர் என்ன உயின் மேல் தோன்றல் ஒன்றலாய பெருந்தன்மையார் மிக்க மனம் புரிந்துதளிமையினார் ஒரே வாழ்ந்தவர் ரெண்டு அப்படியே வச்சிருக்கார் நல்ல அறமுறை சொன்னவர் ஒரே ஒரு அரண் அறம் என்று சொல்வதே நம்மை அப்படிங்களா அப்படியா உன் ஒருத்தியோடு வாழ்வதே அறந்த தான் மட்டுமே குடுதலை முதல் நினைச்சா இது பின்னால சொன்ன நெரிய மாசுமில்ல சரி பாடி காரண சாமி இல்லாமல் அங்க போனா மட்டும் அங்க திருவிழா வரால அங்க மட்டும் திருவிழா வரால பஞ்சமனத்தன் படிட்டோடும் பூதம் கைந்தும் அகர் நகும் நேபாளத்தில் போயிட்டு அங்க நீ தப்பு பண்ணா அங்க அது உங்கடா நெய்வாய்க்கு மூணு அதுவே ஒரு நாளைக்கு செய்யறது நல்லதாடா என்பது அந்த பூதங்களை ஓய்வு கொடுத்துருவேன் அகத்திய நக எங்க கொடுப்பாட உள்ள அறை வயத்தில் வயிற்ல என்ன அருமையான அமைப்பு அணுகுமுறை வஞ்ச மனத்தான் படித்தொழுக்கம் உள்ள டன் இருந்துகிட்டு மாதிரி ஆட்டிக்கிட்டேனா ஊரை ஏமாத்திருக்கலாம் உலகத்தை ஏமாத்திருக்கலாம் உள்ள இருக்க அஞ்சு பேர் ஏமாத்த முடியாது ராஜா என்ன பண்ணும் லட்ச என்ன பண்ணுவீ நீ அப்ப இல்லறமாயினும் நெறியோடு அமையந்தால் அன்றி துறவரம் துறவரம் ஆகாது அப்படின்னு முடிச்சார் என்னமோ பாண்டார் தமிழ்ல திருவள்ளுவர் இப்ப என்ன தூக்கிட்டு ஐயன் ஐயங்குது ஐயனா இருந்தாலும் ஆத்தாளா இருந்தாலும் படிக்கும் முதல்ல ஆயிரத்தி முன்னூத்தி பதினடிக்கணும் பட்டா நல்லதான் இப்பொழுதாவது இன்னிருந்தாவது வரட்டும் வளரட்டும் திருவருள் காக்கம் எனவே அங்கே சிந்திக்கும் மேனையினார் ஒக்கல் வளர் பெருஞ்சிர உடறானார் அருமை யார் யார் நல்ல அருளும் தவழ வாழுகின்றவர்கள் வாடுகின்றவர்கள் பேரு வாழ்கின்றவர்கள் வாழுகின்றவர்களாக ஆக உண்மையா எந்த அறம் படி அப்படி உலகம் இந்த உலகம்